முப்பத்தி அபு ஹுரேரார் நினைவு கூறாதவர்களாக ஒரு கூட்டம் சபையை விட்டு எழுந்தார் அவர்கள் செத்த கழுதையின் அருகில் இருந்து கை செய்தத்துடன் எழுந்தவர்களை போன்றவராவார் என்று நபிசல் அல்லாஹும் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோத் நான்கு எட்டு ஐந்து ஐந்து